வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆண்டு பிரெஞ்சு போர்டோ நகரை கைப்பற்றியதுடன் 100% ஆண்டு போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜெர்மனியின் லைப்ஸிக் நகரில் நெப்போலியன் பனபாட் பெரும் தோல்வியை சந்தித்தார் ரைன் கூட்டமைப்பு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு மேக்ஸ் பிளாக் என்பவர் கரும்பொருள் கதிரியல் விதியை கண்டுபிடித்தார் பிளாக் கின் விதி என அழைக்கப்படும் கரும்பொருள் கதிரியல் விதி மேக்ஸ் பிளாக் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லிஸ்பர்ன் நகரில் இடம்பெற்ற புரட்சியை அடுத்து போர்ச்சுக்கல் பிரதமர் அந்தோனியோ கிரான்சோ உட்பட பல அரசியல்வாதிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மனி உலக நாடுகள் அமைப்பில் விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எத்தியோப்பியாவை இத்தாலி கைப்பற்றியதை அடுத்து உலக நாடுகளின் கூட்டணி இத்தாலி மீது பொருளாதார தடைகளை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாயிரத்தி தொன்னூத்தி எட்டு இத்தாலிய சென்ற சின் ஃபிரா என்ற சரக்கு கப்பல் கிரீட் நகரில் சௌதா குடாவில் கூட்டு படையினரால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு காசநோய்க்கான ஸ்ட்ரெப்சோமைசின் என்ற முதலாவது ஆன்டிபயாட்டிக் மருந்து ரெட்கர்ஸ் பல்கலைக்கழகத்தில் பிரித்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஐக்கிய அமெரிக்க படைகள் பிலிப்பைன்ஸில் தரையிறங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு குவாத்தமாலாவில் பத்து ஆண்டுகள் நீடித்த இராணுவ புரட்சி ஆரம்பமானது ஆயிரத்தி ஆண்டு சீனா கொரிய போரில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியமும் ஜப்பானும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் முதல் இரு நாடுகளுக்கு இடையே நீடித்து வந்த போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் கம்யூனிச கியூபா மீது பொருளாதார தடைகளை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சிம்பென்சி உலகின் அருகி மிருக இனமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரனடாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து அதன் பிரதமர் மோரிஸ் பிஷப் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மொசாம்பிக் அதிபர் சமோரா மேட்செல் உட்பட 33 மூன்று பேர் விமான விபத்தொன்றில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வடக்கு இத்தாலியில் ஏற்பட்ட ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் காரணமாக இரண்டாயிரம் பேர் வரை இறந்தனர் இரண்டாயிரமாவது ஆண்டு பிபிசியின் யாழ்ப்பாண நிருபர் நிமலராஜன் துணை இராணுவ குழுவினரால் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நானூறு அகதிகளை ஏற்றிச் சென்ற இந்தோனேசிய படகு கிறிஸ்துமஸ் தீவில் கவிழ்ந்ததில் 353 ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் அருளப்ப சின்னப்பர் அன்னை தெரசாவை புனிதராக அறிவித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாதம் புதினம் ஆகிய ஈழ இனைய தலங்கள் நிறுத்தப்பட்டன இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வே ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுப்பிரமணியன் சந்திரசேகர் நோபல் பரிசு பெற்ற இந்திய அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சரத் சந்திர சங்கர் ஸ்ரீகாந்த் இந்திய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மண்ணை நாராயணசாமி தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் லே காரே ஆங்கிலேய உளவு புனைவு எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரா தாமரைக்கனி தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கு ஞான சம்பந்தன் தமிழக தமிழறிஞர் பேச்சாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சன்னி டியோல் இந்திய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜனதன் ஸ்விப்ட் அயர்லாந்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் நோபல் பரிசு பெற்ற நியூசிலாந்து ஆங்கிலேய வேதியியலாளர் இரண்டாயிரமாவது ஆண்டு நிமலராஜன் யாழ்ப்பாண பிபிசி ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி ஓறாம் ஆண்டு தர்மா இந்திய பொருளியல் வரலாற்றாசிரியர் நூலாசிரியர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீவித்யா தென்னிந்திய திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காக்க இந்திய எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் அல்பேனியா நாட்டில் அன்னை தெரசா தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை